நித்திய கர்ம விதி அறிமுகம் உலகியல் வாழ்வில் மனிதன் வாழ வழிகாட்டும் வகையில் சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி என மூன்று விதிகள் பெருமானார் எழுதினார்கள் திருவருட்பா பதிப்பில் முதன் முதலாக சேர்க்க பெற்றது பிரருங்கி பதிப்பிலாகும் இம் மூன்று விதமான விதிகளையும் இங்கே ஒளிவடிவாக தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி